மிக பெரிய ஏற்பாடுகள் அல்லாத்தால செஞ்சு வச்சிருக்கிறான் மனிதன் அல்லா சுகானுவா மேலான நோக்கத்தோட படைச்சதனால தான் இந்த எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான் மிக உயர்ந்த ஒரு நோக்கத்தோட பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார் அல்லாஹ் கேட்கிறான் அபஹிப தும் அண்ணமா لا திரும்பி வர மாட்டேன் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க என்பதாக இன்னொரு இடத்துல அல்லா சொல்றான் மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான அவன் அப்படியே விடப்படுவான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம் வளர்ந்தோ சாப்பிட்டோம் குடிச்சோம் திண்டோம் திருமணம் செஞ்சோம் வீடு கட்டினோம் வாகனம் வாங்கினோம் சம்பாதிச்சோம் செலவழிச்சோம் மவுத்தானோ மண்ணோட மண்ணா போனோம் அப்படியா அல்லது பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குதா பெரிய ஏற்பாடுகளோட இந்த மனிதனை படைச்ச நோக்கம் என்னன்னு சொன்னா அல்லாவ விளங்கி அல்லாட வல்லமைய அல்லாட கொதரத்தை அல்லாட சக்திய அல்லாட பெரிய தன்மைய விளங்கி அல்லா வணங்கோணும் அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளோட இந்த மனிதரை படைச்சிருக்கோன் இந்த மனிதர்களிடத்திலிருந்து நாங்க எதிர்பார்க்கல இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நாங்க தான் செஞ்சு கொடுத்தீங்க நாங்க உங்க என்ன தேர்தல் அமைச்சு எல்லா ஏற்பாடும் இன்றைக்கு நாங்க பாக்குறோம் ஒரு பெரிய ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒருவருக்கு என்ன செய்வாங்க அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடு அவரு பொறுப்பா இருக்கிறார் சொந்தக்காரர் நடக்கணுமே எல்லா ஏற்பாடும் அவருக்கு அவர்களுக்கு வீடு தேவையா வீட்டுக்குரிய ஏற்பாடு வாகனம் தேவையா வாகனத்துக்குரிய ஏற்பாடு தேவையா அதுக்குரிய ஏற்பாடு அவர்கள் குட்டிகளுக்கு நோய் வந்தா அந்த மருந்துக்குரிய எல்லா ஏற்பாடும் என்னென்ன தேவையோ எல்லா தேவையையும் பூர்த்தி செஞ்சு அவரை அப்படியே பிளாக் பண்ணி இருக்கி வச்சிருக்கிறேன் அங்க நான் போகணும் எனக்கு வாகன வசதி இல்ல பஸ் இல்ல கார் இல்ல இது இல்ல அதனால எல்லா ஏற்பாடும் எவ்வளவு செலவுக்கு தேவை அம்பதாயிரமா ஒரு லட்சமா இருபத்தி ஐயாயிரமா பத்தாயிரமா அந்த அந்த அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன செய்யணும் அவருடைய செலுத்தி அந்த தொழில் செய்யக்கூடிய முன்னேற்றத்துக்கு முழுமையான கவனம் செலுத்திய அமைப்புகள் தனியார் சகோதரர்களே பெரியார்களே அல்லா சுனுவா அப்படி அல்ல அல்லா தன்னுடைய படைச்சிருக்கிறார் இவருக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது அதுதான் முன்னேற்றம் அது நோக்கம் இல்லாட்டி இவருக்கு இவருக்கு நோய் வந்தா மருந்து ஏற்பாடு செய்யணும் இவர்தான் தேவையை பூர்த்தி சேரும் அவன் நோக்கம் இல்ல சொந்த நோக்கேவை பூர்த்தி செய்ய இல்ல அவன் அவண்ட தேவை அழகான முறையில் பூர்த்தி ஆகும் அதுக்கு ஏற்பாடு ஆனா அல்லா சுபான அப்படி எந்த நோக்கமும் சோதர்களே ஹரிசு அல்லாஹால தெளிவா சொல்லி காற்றான் நீங்க நன்மை செஞ்சீங்க உங்களுக்கு நன்மையை செஞ்சு கொள்றீங்க நீங்க சொல்லுறீங்க நீங்க நன்மையான காரியங்கள் ஈடுபடுறீங்க நீங்க சதக்கா கொடுக்கறீங்க நீங்க உமரா செய்ய அஜி செய் உங்களுக்கு தான் அசாத்தும் மாற்றமா நடந்தா நஷ்டம் எங்களுக்கு இல்ல அல்லா என்ன குறைய போது மேலாம் சொல்றது அல்லா சொல்றதான் இணை வைக்கப்படக்கூடிய இணை வைப்பவர்களை விட்டு நான் ரொம்ப தேவையற்றவன் எனக்கு எந்த தேவையும் அல்லாஹ் தெளிவா விளக்கம் அல்லா அல்லாஹ் தேவையற்றவன் எதன் பக்கமும் தேவையில்லாதவன் உங்களோட இபாதத் உங்களுக்கு உங்களோட வணக்கம் உங்களுக்கு உங்களோட நோன்பு உங்களுக்கு உங்களோட சதக்கா உங்களுக்கு உங்களோட அச்சம் உங்களையோட லாபம் உங்களுக்கு எங்களுக்கு அல்லா ஆனா நீங்க அச்சன பேரும் அல்லாஹின் பக்கம் தேவை எங்களுக்கு உங்களோட தேவையில்லை ஆனா உங்களுக்கு நாங்க தேவை நீங்க எங்களுக்கு தேவையில்லை நாங்க உங்களுக்கு தேவை எல்லா நேரங்களையும் தேவை ஒவ்வொரு பூச்ச விட கொலையும் அல்லாடுவதையும் அல்லாடுவதையும் அசைலத்துக்கு உசும்புறத்துக்கு ஒரு எட்ட எடுத்து வைக்க தூங்க எலும்ப பயணம் செய்ய சாப்பிட குடிக்க வெளிவாசல் போவ ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் அல்லாடுவதையும் தேவை அல்லாடுவதையும் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யல மனிதர்களே உங்கள்ல முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் இதுவரைக்கும் துனியால துன் படைச்ச நாள் இதுவரைக்கும் மனிதர்கள் சிங்கல்ல யாரெல்லாம் வந்தாங்களோ போனாங்களோ அத்தனை பேரும் ஒரு மைதான் அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க என்னென்ன ஆசையோ அவங்க என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் கேட்கிறாங்க விருப்பமானது தேவையானது தேவையில்லாதது ஆசையானது எல்லாம் மனிதர்கள் அவங்க எல்லா தேவைகளையும் அல்ல பூர்த்தி செஞ்சு கொடுத்தா அல்லாட கதானால எவ்வளவு குறையும் என்று சொன்னா ஒரு ஊசிய கடலுக்குள்ள போட்டெடுத்தா எந்த அளவு குறையுமோ அந்த கடல்ல தண்ணி எந்த அளவு குறையுமோ அந்த அளவு குறையாது முழு துணியால இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தக்குவாதாரி யாரோ அவரை போல பேரும் தக்குவா உங்களோட அத்தனை பேருடைய தக்குவா இந்த ஆட்சியில கொஞ்ச எதையும் கூட்டாது என்று உங்களுடைய பாகத்துகள் உங்களோட தக்குவாக்கள் உங்களோட அமல்கள் உங்களோட நன்மையான காரியங்கள் வாதத்துகளும் அதே போல மாத்திரமாக கல்வி உங்கள் நீங்க அத்தனை பேரும் ஆக கெட்ட மனிதன் எவனோ அவனை போல அத்தனை பேரும் ஆனாலும் கொஞ்சம் அணு அளவும் எதுவும் குறையாது மோசமான வைநாத்தா துளகா நீங்க நன்மையை செஞ்சா உங்களுக்கு நன்மையை செஞ்சு கொள்றீங்க பாவத்தை செஞ்சா உங்களுக்கு அவனுக்கு வழிபடுறதுனால நன்மையான காரியங்களில் ஈடுபடுறதுனால முழுக்க முழுக்க லாபம் எங்களுக்கு தான் நாங்க தீன்படி நடந்தா எங்களுக்கு லாபம் நாங்க தீனுக்கு மாற்றமா நடந்தா எங்களுக்குதான் நஷ்டம் நிம்மதியா வாழ விரும்புறாங்களோ அவங்க என்ன செய்யும் அல்லாவோட தொடர்பு எதிர்பார்த்தது எதிர்பார்க்க மாத்தமான முறையில அடையலத்துக்கு முயற்சிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை நிம்மதியை விரும்பாத யாருமே இல்ல அத்தனை பேரும் விரும்புறாங்க காபீர் நசராணி முஸ்லிம் ஹிந்து துணியாவ அலங்கரிக்கிறத வீடு ஒரு பெரிய வீடாக கட்டுவதன் மூலம் ஒரு வாகனத்தை வாங்குறதன் மூலம் இப்படி அவங்க தொழில் வியாபாரத்தை ஒரு உச்ச கட்டத்துக்கு ஆக உயர்ந்த நிலைமைக்கு ஆக்குறதன் மூலம் நிம்மதியை அடைய விரும்புற நிம்மதி கிடைக்காது நிம்மதி குறையும் வஸ்துக்கள் எவ்வளவு கூட்டிக் கொண்டு போவோமோ நிம்மதி குறைஞ்சிக்கொண்டு போவோம் எந்த அளவுக்கு நிம்மதி குறையும் அக்கா இல்லையா உண்மை சொல்றார் எனக்கிட்ட சொல்றார் இருக்க போல எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் இப்ப பெரிய அமைப்பு வீடு பெரிய அமைப்பு வாகன வசதிகள் பெரிய வசதி வாய்ப்பு வந்து நிம்மதி இல்லையா அவரே சொல்ற மக்கள் சொல்றாங்க மக்களிடையா வெளிப்படுத்துறாங்க வெளிப்படுத்துற உண்மையான நிலைமை கூட கூட நிம்மதி குறையும் கணியத்துக்குரிய மேலான சவர்களே பெரியார்களே துணியா சீராகிறதுனால கல்புக்கு நிம்மதி கிடைக்காது நிம்மதி நிம்மதியா இருக்க நிலைமையில் அமல் செஞ்சா அமல் பலன் அளிக்காது அமல் பிரயோஜனம் அமல கொண்டு லாபம் கிடைக்காது அமல் செய்யற நிறைய மக்கள் அந்த செய்ய அமே எக்கையின் எதிர்பார்த்து நன்மை செய்யணும் அப்பதான் நன்மை கிடைக்கும் சோதரே பெரியார்களே அல்லாஹு நிம்மதி சாரத்துக்கு வழிய சொல்லித்தாரா நிம்மதி அதை கொண்டு கிடைக்கும் அமல் செய்யணும்டாம நன்மையை செய்தார் நன்மையான ஒரு காரியத்தை செய்தார் நன்மையை நாடில் அதனால தான் ஹரிசல்ல விஷயம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கோம் ரமல்லா விஷயத்திலையும் நம்பி சொன்னாங்களே யாரு ரமல்லுடைய மாதத்துல நன்மே நாடிய நன்மே தேடியோ அவருடைய முன்பின் பாவங்கள் அல்லா மன்னிப்பான் என்று சொன்னார் கண்ணியமான சோழர்களே பெரியார்களே அல்லாஹு சொல்லித்தாரான் உங்களுக்கு நிம்மதி தேவையா நாங்க சொல்றத உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையோட சாலையான அமல்களை செய்ய நாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கைய மனமான வாழ்க்கையோம் துன்யாவை அடைய கஷ்டப்பட தேவையில்லை மேலும் ரெண்டு வழி வந்து இந்த மண்ணில பாடுபட்டு பாடுபட்டு இரவு பகலா ஓடி ஓடி அலைஞ்சி அலைஞ்சி எத்தை மண்ணாக்கி துணியாவை நோக்கம் வச்சு ஓடிக்கொண்டிருக்க இதை வழி இந்த பழகி வச்சிருக்கிறோம் தெரியும் அமைப்பு எல்லாருக்கும் தெரியும் தீனுக்கு பாடுபட்டு விஷயத்துல கவனம் செலுத்தி அல்லாவோட தொடர்பை உண்டாக்கி துனியாவை அடையக்கூடிய வழி நாங்க பலவையில்லை லேசான வழி என்னட காரியங்களை சாதிச்சு கொள்றதுக்கு லேசான ஒரு வழிதான் பெரிய துணியா கிட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்களே அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை கணியத்துக்குரிய மேலான சோர்ல பெரியார் என்ன செய்யணும் இமான் வாழ்க்கையில தப்பா வந்துடும் அல்ல சொன்ன செய்யணும் அல்ல செய்ய அடுத்த விடுவோட கொஞ்சம் போராடுவோம் உடலால பெரிய முயற்சி இல்லாட்டியும் நப்சோட அல்லா சுண்டு தப்பு கொண்டு அடிக்கடி யாரு தக்குவா உடைய ஆயிடுவாங்களோ வாழ்க்கையில தப்புவா வந்துட்டேன் உங்களுக்கு நாங்க என்ன தெரியுமா செய்வோம் உதவி செய்வோம் என்ன உதவி நெருக்கடிகள் வெளியாக்குவோம் எடுத்துக்கொண்டார் சாப்பாடு விஷயம் சம்பாதிக்கிற விஷயம் வாழ்க்கையுடைய விஷயம் அது பெரிய பாரமான விஷயம் அதனால பட்டு மாய ARIN laund wandering and hagodling... monastery inside and lazily asked fenugare, Oder God's altar to repentance Whether God sais from what we ibrac on like now, O Allah injuriesxy can beocyed Einarун Sellau With Isaiah teечke إِ conferdlesس Mercenary ls Valois' vegetarian or a relief filing only as of simplifies diversifying எங்கள வயிறு காலியா தான் பறந்து போகுது மாலையில திரும்பி வரக்கூலித்தானா வயிறு நிரம்பி திரும்பி வரும் அதுக்கு பெரிய ஏற்பாடுகள் உண்டு மாலையில திரும்பி வரக்கூட அங்க கடைசியா எந்த இடத்துல இருந்து வறந்து வருவாங்க கூட்டுக்கு தன் இடத்துக்கு வரப்போவதோ அங்க கூட குறைய உணவு சாப்பாடு இருக்குது என்றதுனால அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவது தந்த ரபு நாளை தருவார் மனுஷன் தான் துனியாவை யோசிச்சு யோசிச்சு நோயாளியாவே பேச போனா நீங்க கூட குறைய யோசிக்காதி கவலை தீந்த கவலை வந்து இவருக்கு மக்கள் மக்கள் நோய் வந்தாலும் நோயாளியாக பேச வச்சு அவங்க இவர் அளவுக்கு மிச்சமா யோசிச்சு துனியாவை எந்த அளவு துனியா துனியாவுக்கு கவலைப்படமோ அதை விட கூட கவலைப்பட்டு நோயாளி சொல்றார் நடக்கும் அங்க மாச கணக்கு வீட்டுல இருக்கிறது எல்லாம் அடுத்து இவ்வளவு காலமா நடக்குது அல்ல அவருக்குரிய மேலாண் பெரியாரே எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா இந்த நாய்க்கு வைத்தியம் செய்வாய் எல்லாம் கூட என்ற சாப்பாட பத்தி யோசிச்சு இந்த மிருகங்கள் நாங்கள் கவலைப்படுற மாதிரி துணியால எந்த ஒரு படைப்பும் கவலைப்படுவது ஏன்டா அல்ல எடுத்த பொறுப்ப நாங்க எடுத்துட்டோம் தானே அதனால அல்லா எடுத்த பொறுப்பா நாங்க எடுத்துட்டோம் நேரம் இல்ல நன்மையான காரியத்துக்கு நேரம் எந்த அளவுக்கு சில மக்களுக்கு தொழுகைக்கு நேரம் இல்லை இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் எத்தனை உணவு கொடுக்கிறது சாப்பாடு கொண்டு பொதுவான அமைப்பல்ல அமைச்சு எனவே அந்த பொறுப்பு எடுத்து இருக்கிறார் அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே நட்பு தேடி வருக வேண்டிய விஷயம் அவர் அந்த வேலைக்கு போகல சாப்பிடத்தான் போனார் தோ நோக்கம் இல்ல அவருக்கு என்ன என்ன இவருக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் குடிச்சிட்டு வார வந்தது என்னத்துக்கோ என்னவோ நடந்துச்சு என்றார் அப்படித்தான் நீங்க வந்தது நீங்க நினைக்கிறது நடக்குமே தான் என்னவோ நடந்திருக்குறது நடக்கும் ஈடுபடுவோமோ அப்ப ரிஸ்க்கு ஒரு மனிதன் அவனுடைய அவன் பாவத்தின் காரணம் பாவமான காரியங்களில் ஈடுபட்டா அல்ல அவன தடை செய்தான் இந்த ரசூல் பாவமான கண்ணியனாலு குறையு கண்ணியமான சோரலே அதனால கேப்பாங்க அடிக்கடி நல்லவனே நிரந்தரமானவனே பொறுப்புல கொஞ்ச நேரமும் ஆக்கிறார சரப்பத்த ஐன் கண்ண மூடி திறக்க கூடிய அந்த அளவு நேரமாவது பொறுப்புல ஏந்த காரியங்களை தாக்கிறாதே தொடர்பான து குல்லா என்ற எல்லா காரியங்களையும் நீயே சீராக்கித்தான் நீ தான் பொருள் ஒன்றும் செய்யலா எனக்கு ஒன்றும் ஏழா நீ தான் எல்லாம் நடக்கும் அடிக்கடி இந்த துவா கேட்பார் தூங்க கொலையும் துவாக்கல் நிறைய இருக்கிறேன் இலைக்க லாஜா இலை நான் என்னைய உனக்கி தோப்படைக்கிறே என்ற முகத்தை உன்னின் பக்கம் திருப்பிக் கொண்டேன் எல்லா காரியங்களை உனக்கிட்டே நான் ஒப்படைக்கிறேன் வாழ்க்கையுடைய காரியங்களை உனக்கு இந்த புதுக நான் உன்னுடைய உன்னின் பக்கம் சேர்த்துக் கொள்றேன் நான் உன்னை பயந்தவனாகவும் உன் மீது ஆதரவு வைத்தவனாகவும் ரெண்டுமே கே பயமும் இருக்கணும் அல்லா மீது ஆதரவும் இருக்கும் உள்ளது தான் பாதுகாப்புக்கு இடமே இல்ல இல்ல உன்னை கொண்டே உன்னின் பக்கம் சொல்ல இந்த துவாக்கள் பாடமாக இருக்கிறது எப்படி போனாலும் எங்க உள்ளத்திலே இந்த சிந்தனை ரொம்ப உழைப்பு செய்ய வேண்டி இந்த கல்வில மேலான சோர்ல ரொம்ப பாடுபட வேண்டிய நாங்க எதுக்கோ பாடுபட்டு எங்கள்ட நேரங்கள் காலங்கள் எதுக்கோ செலவழிக்கப்படணும் திடீரெனு மவுத்து வந்தா கை செய்தப்பட வேண்டிய நிலமும் உண்டாகும் ஆக கண்ணியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியார்களே அல்லா எங்கே விஷயங்களை பொறுப்படுத்தி இருக்கிறான் இப்ப எங்கள்ட்ட இமான் எங்கள்ட்ட தக்குவா வாழ்க்கையில வந்துருவோ தக்குவா என்றா ஒரு மூலையில இருந்து கொண்டு சுபானல்ல சொல்லி முடிக்கிறது அல்ல தப்புவா மோத்தாபடியே சுருத்தி கொண்டு இருக்கிறது அல்ல தப்புவா தக்குவா என்ற முழு வாழ்க்கையும் எல்லா காலியங்கள்லையும் என்னோட வாழ்க்கையோட தொடர்பான எல்லா விஷயங்கள்லையும் அல்லா ஏவல்கள் எடுத்து நடக்கணும் அல்லாட் விளக்கம் பார்வையெல்லாம் தப்பு வரும் ரோட்ல கோரா பெண்கள் போய்கொண்டு வந்து இருக்கிறாங்க இவர் பார்வையை தாழ்த்தோ இது கண்ணால செய்ய தப்புவா ஹராமான பார்வை தப்பு ஆண்களுக்கு சொல்லுங்க மகரம் இல்லாத பெண்களை கண்டா பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க தலையை தாழ்த்திக்கொள்ளுதல் இல்ல பார்வையை தாழ்த்தத்துக்குரிய மேலான சௌரே பெரியார்களே ஒரு பெருசி பட்ட சம்பவமும் படுவது இல்லை எங்களுக்கு யாருக்கு அல்லாத படம் வச்சானோ அவங்களோட சம்பவம் எங்கோட சுபு தொழுதார் நாப்பது வருஷம் தொழுதார் பத்து வருஷம் தொழுதார் இருபது வருஷம் தொழுதார் பைத்தியமாட்டு கேட்கிறார் அதே நீ பாவத்தை இன்பம் கண்டு கொண்டிருக்கிறாய் நீ அராத்த செஞ்சு செஞ்சு உள்ளத்தை பாடுப துனியாவுடைய சரி வருமா இவரை வச்சு இவர்கள் ஆரம்பிக்கிறார் கடைசி காலத்தில் அடையாளம் கொண்டுள்ள உலகத்துடைய அழிவுகளுக்கு அடையாளங்கள் சொல்லப்பட்டீங்களே அதுல ஒன்று தான் பின்னுக்கு வரக்கூடியவங்க பிற்காலத்தில் உள்ளவங்க உள்ளவங்களை ஏசுறது டைம் போரே விலங்குல மூணு மணி ஆகிட்டா நாலு மணி ஆகிட்டான்னு கேட்கிறார் நிப்படத்துல பார்த்த பார்வையில அதுல இன்பம் காண அல்லாவுடைய நல்லடியார்கள் உள்ளங்கள்ல பாடுபட்டாங்க எந்த அளவு பாடுபடுமோ அந்த அளவு பாடுபட்டாங்க ரொம்ப உழைப்பு செஞ்சு உள்ளம் சீராக்கப்பட்டது அல்லா இபாதார் பின்னாலுடைய நேரம் அமல்கள சிறந்தது ஆறு மணி நேரத்தில் கொஞ்சம் பிற்படுத்த சிறந்தது கொஞ்சம் உச்சமல்ல இந்த விஷயம் எத்தி வைக்கப்பட்டது ஏதோ சில இன்பம் இன்பத்துல அந்த தொழில கழிஞ்சு கொண்டிருந்துச்சு அதுல நேரம் போனதே விளக்கு அன்பான கணியமான சௌரலே பெரியார்களே நிறைய சம்பவங்கள் நிறைய சகாபாக்கள் வாழ்க்கை கருணி காலங்கள்ல சிறந்த காலம் என்னுடைய காலம் அதுக்கு அடுத்த காலம் அதுக்கு அடுத்த காலம் தாபி ஐன்களுடைய காலம் தபா தாபிடைய காலம் சிறந்த காலம் என்றாங்க இப்ப உள்ள காலம் ஆகுது சிறந்த காலம் கண்ணியத்துக்குரிய மேலான சௌரலே பெரியார்களே ஒரு பெற பார்வைக்கு பட்டது அல்ல சுஜூது போய் தாழ்த்துதான் ஒரு சிரமமுமே இல்ல எந்த கஷ்டமும் என்ன பெரிய கஷ்டப்படமா தலையில கைய வச்சா பார்வைய தாழ்த்து பாட்டுல போயிடுச்சு கல்புக்கு எடுத்துட்டா சரி இந்த உள்ளம் சீராக்கப்பட்டுமே இல்லைதான் வந்துருக்கு ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய பெண்களுடைய விட பயங்கரமானது உங்களுக்கு இது கண்ணால செய்யக்கூடிய தக்குவா ஹராமான விஷயங்களை காதால கேட்காம இருக்கிறது காதாலை செய்யக்கூடிய தக்குவா வெறுப்பூடிய வார்த்தைகளை பேசாம இருக்கிறது வாயால செய்யக்கூடிய தப்புவா ஆடைகள்ல அல்லா விரும்பாத முறையில செய்யக்கூடிய தப்புவா உடுங்க சொல்லப்பட்டிருக்கிறேன் ஆனா இப்படி விடுங்க இப்படி உடுக்காது சோதரலை பெரியார்களே எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளையும் அல்லா விரும்பக்கூடிய முறையில அந்த உறுப்ப பாவிக்கிறது அல்லா வெறுக்கக்கூடிய முறையில அந்த அந்த காரியத்தை செய்ய அந்த உறுப்புகளை அல்ல வெறுக்கக்கூடிய முறையில அந்த உறுப்புகளால எதையும் செய்யாம இருக்கிறது தப்புவா வியாபாரத்துல தப்புவா பயணத்துல தப்புவா உடல் அடையில தப்புவா கல்யாணத்துல தப்புவா எல்லா விஷயத்திலையும் இப்படி செய்ய இப்படி செய்யாது இந்த லைன் சீராவிட்டு சொன்னா அல்லா சொன்னதை செஞ்சுட்டா அல்லா சொன்னா உங்களோட ரிஸ்க்குரிய எல்லா செய்வோம் உங்களுடைய நெருக்கடிகள் கண்ணியத்துக்குரிய தப்பு ஆகிட்டீங்கன்னா உங்க துணியாவுடைய காரியங்கள் மக்களே உங்கட காரியங்கள் எல்லாம் நடக்கணுமா விஷயங்கள் நடக்கணுமா நீங்க ஏற்பாடு நடக்கணுமா ஒன்றும் செய்ய தேவையில்லை தக்குவாவுடையவர நீங்க ஜீந்தாரியும் அதனால தான் ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னாலையும் ஜமாத்தில் வந்தா ஏளான் பண்றாங்க எல்லா பாசையிலையும் தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க என்ன சொல்றாங்க முழு மனித சமுதாயத்துடைய துனியா ஆகத்து எல்லா வெற்றிகளையும் அல்லாஹ்ல மட்டும்தான் வச்சுக்க நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் அந்தஸ்து எல்லாம் அல்லா அதுலதான் வச்சுக்க ஆட்சி தேவையா இங்க அவனோட இவனோட சண்டை பிடிச்ச ஆட்சி இருக்க தேவையில்லை இமான் உண்டாகிப்போங்க ஒரு ஜமாத் போனது ஆண்டு நாட்டுக்குள்ள நுழைய நீங்க எல்லாம் பயங்கரவாதிகள் இவங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்ல இல்ல இல்ல உங்கள்ட்ட ஆயுதங்கள் ஒன்றும் இல்ல ஆனா விஷயத்துல எங்களுக்கு தெரியும் எங்களை விட குரான் நல்லா படிக்கிறாங்க நேரம் கொடுக்கிறாங்க தியாகம் செஞ்சு விளங்குறாங்க ஏர்போர்ட்ல பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அவர் சொன்னாராம் ஒரு ஆண் ஒரு ஆயத்து வருது அந்த ஆயத்துக்கு தான் பயப்படுறோம் எதுக்கு வந்து அவங்களை கொஞ்சம் சந்திச்சு அவங்களோட பேசி கதை கொஞ்சம் அமலிட விஷயத்துல முஸ்லீம்கள்ட்ட இஸ்லாம் இல்லாம இருக்கீங்க கொஞ்சம் அவங்கள உற்சாகப்படுத்தி பேசி கதைக்கத்தான் என்னோட சகோதரர்கள் அவங்கள சந்திக்கத்தான் வந்துச்சு நாங்க அதுக்குத்தான் பயப்படுறோம் வேறொன்றுக்கும் பயப்படு இல்ல உங்களோட ஆயுதங்களுக்கெல்லாம் நாங்க பயம் அதுக்கு பயம் மேல சொல்லு அந்த ஆயத்துடைய கருத்தை அவங்க சொல்லி காட்டினாங்க அல்லாஹு இந்த ஆயத்துக்கு நாங்க பயப்படுறோம் நீங்க அந்த வேலையை செய்ய வீக்க அல்லா குரான் என்ன சொல்றான் ஜமாத்துடைய அமீர் சாப கூப்பிட்டு இந்த ஆயத்துக்கு தரிஜுமா செய்ய வச்சான் உங்களே அவங்களுக்கு அல்லா வாக்கு கொடுக்கிறான் என்ன வாக்களிக்கிறான் இந்த பூமியில உங்களை பிரதிநிதிகளாக நாங்க ஆக்குவோம் ஆக்குவோம் உலகத்துடைய ஆட்சி உங்களுக்கு நாங்க தருவோம் இதை கொண்டு ஈமான் அமல கொண்டு இது அல்லா வாக்களிக்கிறதா சொல்றாரு நீங்க இப்ப வந்து இருக்கிறீங்க இப்ப நாங்க ஆட்சி செய்யறோம் உங்கள்கிட்ட அது இல்லாததுனால ஈமான் அமல் இல்ல அதனால நாங்க இந்த வேலை முஸ்லீம்களை சந்திச்சு ஈமான் அமலுக்கு முயற்சியா வந்து இருக்கிறீங்களே அதை நீங்க செஞ்சீங்க மேல போயிருவாங்க நாங்க அந்த பயன் தான் எங்களுக்கு இருக்கிற ஜமாத் அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க இதடவங்களுக்கு விளப்பம் இல்ல மத்திய விளங்கி வச்சிருக்காங்க அதனால தான் முஸ்லீம்களுக்கு அல்லாட் தொடர்பு இல்லாமத்து இல்லாம துண்டு துண்டு ஆக்கிட்டு அப்ப லேசி தானே அவங்களோட காரியம் நடந்து கொண்டிருக்க அவங்க எடுக்கிற எல்லா இன்பத்தை எடுத்துக்கொண்டு ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு இந்தாங்க அவங்கள அடிச்சு அவங்கள கணாய்த்து போயிட்டு எடுத்து முஸ்லீம்களுக்கு நிம்மதியா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு அனுபவிச்சு இந்த அப்பாவி முஸ்லிம்களுக்கும் விளப்பும் இல்லை கண்ணியத்துக்குரிய மேலான சோதரே பெரியார்களே முஸ்லிம் நினைக்கிறார் நாங்களும் அவங்கள போல வாழ்ந்த வாழ்றதுதான் எங்களுக்கு சரி நாங்களும் இன்னைக்கு அவங்கள போல வாழும் முஸ்லீம் கவலை மாதிரி நல்லா திண்டு நல்லா குடிச்சு நல்லா உடுத்து துணியா அடிப்படையில பெரிய சொர்க்கவாரிய சொர்க்கத்தான் துணியாவை சொர்க்கமா ஆக்கிக்கொள்ள விரும்புகிறா அது அவனுக்கு சொர்க்கம் சரி அவனுக்கு அனுபவம் அனுபவிக்கட்டுமே கண்ணியத்துக்குரிய மேலாண் சோர்லே பெரியார்களே எப்ப நாங்க கவனம் செலுத்துவோமோ எங்கட வாழ்க்கைகளை சீராக்குவோமோ முஸ்லீம்களுக்கு மத்தியில இப்பலாம் வந்துடுவோம் இருக்கிறார் முஸ்லீம் கிட்ட இஸ்லாம் இல்ல அந்த சிட்டியில இருக்கக்கூடிய உதவி வரும் முஸ்லீம்களுக்கு உதவி செய்யறதா கொரான் வாக்களிக்கிறத முஸ்லீம்களுக்கு உதவி செய்வோம் உதவி செய்வோம் என்று சொல்லிக்கிறார் மீனுடைய வயிற்றுல வச்சு பாதுகாத்தோமோ அத போல பூமீன்களை பாதுகாப்போம் முஸ்லிமும் அதுக்கு பாடுபடுவோம் உழைப்பு செய்யணும் தான் எங்களுக்கு இல்ல அல்லூ ஏற்றோம் முஸ்லீம்தான் அவர் தானே முஸ்லீம்தான் யாரு அல்லா ஏற்றிருக்கிறார் ரசூலை அவர் தான் முஸ்லீம் அமல் இந்தோ இதுலேயோ முஸ்லீம் தான் அவர் தொழுதோ தொலை இல்லையோ அவரும் முஸ்லீம் ஆனா அது பாரமா இல்ல முஸ்லீமே இல்ல காபீருக்கு முஸ்லீமுக்கு வித்தியாசம் எப்ப வரும் அவர்கிட்ட இஸ்லாம் வந்து அவர் அவங்களே முஸ்லீம் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் நதி எல்லாத்தில கட்டங்கள்ல தயாராகிருவாங்க என்னைய விடுங்க அவன காலத்தை வெற்றி அவன் என்று தயாராகினாலும் ரசுல்லா சொல்லுவாங்க விடுங்க ஒண்ணு செய்யலா என்ன ரசூலா சொல்லிட்டாங்க அல்ல எனக்கு மக்களோட யுத்தம் செய்ய சொல்லி எது வரைக்கும் அவங்க அவங்களோட உடல்ல பாதுகாத்து கொண்டாங்க அவங்களோட சொத்துக்களை பாதுகாத்துக் கொண்டாங்க என்ற கேள்வி கணக்க அல்லாவோட தொடங்கிய சோர்லே பெரியார்களே களிமா சொல்றது அல்ல விஷயம் அந்த களிமா கல்புக்கு இறங்கும் களிமா களிம கல்புல வரும் சும்மா வராது வரும் தியாகங்களை கொண்டுதான் வரும் எப்ப களிமா கல்புக்கு போகுமோ அப்பதான் இந்த களிமாவின் மூலம் கிடைக்கும் இந்த களிமாவால என்னென்ன வேலை நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் நடக்கும் இந்த வாயால சொன்ன களிம கல்புக்கு வந்தான் அதான் நல்லா குரான் சொல்றான் كَ شَجَرَتٍ طَيِّبَتٍ أَصْلُهَا ثَابِتٌ وَفَرْحُهَا فِي الزَّمَاءِ مَنَمَعَنَا كَلِمَهَا وَقُدَارْنَمْ كَ شَجَرَتٍ طَيِّبَتٍ وَرُو مَنَمَعَنَا مَرَتَّ بُولَ أنت مَرَمِرِكِ ده أَصْلُهَا أنت مَرَتُ ده وَيَرْ ثَابِت بُو مِلَ فِي الْأَرْلِ هذا بُو مِلَ آلَمَا فَلِن கிளை பானத்துல படர்ந்து காய்ச்சி அது பூத்து அது மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா தனியத்துக்குரிய மேலான சொல்ல களிமா கல்புக்குள்ள பூனா தான் இந்த உறுப்புகள் கிளைகள் என்று சொன்னா கொப்புகளை போல இந்த உறுப்புகள் நல்லது வெளியாகும் இது கல்பு உள்ளுக்கு போகணும் வேறு பூமியை நல்ல ஆழமா பதியும் பழிய பூமிக்கு உள்ள போயும் மரத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது இந்த கல்மா கல்புக்கு உள்ள போனாதான் கண்ணால பாக்குற பார்வை நல்லதாயிருக்கும் வாயில இந்த வார வார்த்தை நல்லதா இருக்கும் காலால கேட்கறது நல்லதா இருக்கும் கை கால்கள் எல்லாம் நல்ல காரியங்களுக்கு இயங்கும் மக்கள் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதா முஸ்லீம் என்று அவர் தானே அல் முஸ்லீம் முஸ்லிமும் உண்மையான முஸ்லீம் கல்புல களிமா கல்புக்குள்ள போன முஸ்லீம் அவரு யாருடா உண்மையான முஸ்லீம் அவருடைய நாவாலையோ அவருடைய கையாலேயோ மற்ற மக்கள் நிம்மதி அடைஞ்சிட்டாங்களே அவர் தான் முஸ்லீம் அது களிமா கல்புக்கு இறங்கி இருந்தா தான் அந்த நிலைமை உண்டாகும் இல்லாட்டி இவரால பெரிய அலட்டி இவரால சரியான கஷ்டம் இவர் பேசினா போய் நம்பினா மோசடி வாக்களிச்சா மாறு செய்வார் மக்கியவங்களை பத்தி கவலையே இல்ல தந்த எந்த உறுப்புகளாலையும் எல்லா உறுப்புகளாலையும் கஷ்டம் கொடுத்து இவர் தேவைய பூர்த்தி செஞ்சு இவர் தேவைய பூர்த்தி செஞ்சு கொள்வார் உண்மையான முஸ்லிம் யாரு கஷ்டங்கள் எல்லாம் தாங்க நீங்க நல்லதே இருங்க இந்த நிலைமை உலகத்துல உண்டாதுன்னா பிரச்சனையே இல்லை கஷ்டங்களை எங்களுக்கு தாங்க லாபங்களை நன்மைகளை பிரயோஜனங்கள நீங்க எடுங்க இந்த தன்மை வந்தா எல்லா பிரச்சனையும் நீங்க இன்றைக்கு பூரா துணியால பிரச்சனை காரணமே நல்லதெல்லாம் எங்களுக்கு தாங்க கெட்டதெல்லாம் நீங்க எடுங்க லாபம் எல்லாம் எங்களுக்கு சொல்றதை போல இந்த கல்வில பாடுபாடு இல்லைன்னா மனிதன் ஒவ்வொரு படியா கீழிக்கொண்டே வந்து தேன் பாம்ப போல ஆயிடும் இந்த கல்புல உழைப்பு செய்யலேண்டா பேசிய செய்யலாம் படிப்படியாக ஆடு மாடு நிலைமைக்கு வருவார் அது அப்பாவி மிருகங்கள் யாருக்கும் எந்த கஷ்டம் கொடுக்க போக்கிக் கொள்ளு பாத்தீங்க விட்டா இவன் என்ன சிங்கம் புலிய போல ஆகிருவான் மத்தியவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து தண்டை தேவை பூர்த்தியாகும் சிங்கப்பூலிய என்ன செய்யுது மக்கிய மிருகங்களை அடிச்சு தண்டை பத்திய போக்கிக் கொள்ளு அது ஒரு வகையில ஒரு பாத்தோ அது இருந்து கொண்டே இருக்கும் அந்த வெஷம் ஒரு பகுதி வெளியாகிட்டேன்டா அது உடல்ல கீரை காட்டியும் அது கஷ்டப்படும் அல்லாண்டு அமைப்பு வேளாண் சில பாம்பு கொத்தினால் அங்குக்கே போகுது ஏனென்றா இது உடல்ல இருந்த அந்த எந்த அளவுமோ அது குறைஞ்சிட்டு அது வர காட்டியும் அது உடலுக்கு சேர காட்டியும் அப்படித்தான் இருக்கு உடலுக்கு சேர்க்க பின்னால் அது திருப்பவார் அது தனக்கும் லாபம் இல்ல மத்தியவங்களுக்கு சத்தம் கொடுத்து ஒன்று மத்தியவங்களுக்கு சத்தம் கொடுத்து தான் லாபம் பேசுறது அது திங்கப்பிடிதே தரக்கா அதுக்கு அடுத்ததுதான் இது ஆக கோஷமான நடக்கும் கல்வனா இதுதான் நடக்கும் மேல பெரிய எல்லாம் பாதுகாக்கணும் உள்ளங்கள்ல பாடுபடணும் கல்விகள் சீராக்கப்படும் மேலாண் சோர்ல கல்வ சீராங்களை கல்விகளை சீராக்கணும் அடுத்து தியாகங்கள் செய்வோம் அலங்கி கிரிஞ்சி முயற்சிகள் செய்யணும் கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் ஈமான படிக்கணும் ஈமான் ஒரு இடத்துல குந்தி படிக்கிறதா நல்லா ஒரு இடத்துல இருந்து கொண்டு சேர்த்தே எடுக்க அலையும் செய்யணும் போறார் நாற்பது நாளைக்காவது போறார் ஒரு நாலு மாசத்துக்கு போறார் ஏதோ மூணு நாளைக்கு பத்து நாளைக்கு போறாங்க போக்குவரம் பெரியோர் முஜாதாவோட போறார் கல்வ மனைவியோட கொழுகிருக்குது பிள்ளைகளோட உள்ள நல்ல நெருங்கிருக்குது முதலாவது உடலை எடுக்கிறார் இவருக்கும் சேர்த்து காய்ச்சல் தண்ணியத்துக்குரிய வேளாண் சொல்லி பேசுறாங்க நல்ல சாப்பிட்டு நல்லா குடித்து நல்லா தூங்கி டெய்லி வரைக்கும் குடிக்கும் சரியான கஷ்டம் அது நல்லா பத்து இருபத்தஞ்சு பாதிக்கும் போற வார இடம் அப்படி அமையாது இவருக்கு டைம் சாப்பாடு உறப்பு கூடினாலும் பலாய் குறைச்சாலும் பிரச்சனை இவருக்கு ஒரு அமைப்பு இருக்குது பழக்க இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பழகி இருக்கிறாங்க தவறு இல்ல ஆனா பழகி இருக்கிறோம் அவங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி அப்படி பழக்கிட்டாங்க ஆனா அப்படி பழகி சரி வராது சொருக்கம் போறது கஷ்டமா அமை அதனால இப்ப எல்லாருடைய பாதையில போற எங்கேயாவது ஒரு ஊற முடிவு செய்வாங்க அந்த ஊர் செல்ல பிடிக்கும் பிடிக்காம இருக்கும் அமைப்பு விருப்பங்கள் எனக்கு போகலாம் அவர் அமித்ஷா அவர் ஜமாத்ல போற மக்கப்பட்ட ஜமாத்ல எனக்கு போவேல அவர் அவர் சொல்ற மாதிரி அவரு கேட்பார் இவர் சொல்ற மாதிரி கேட்கிறார் அமித்ஷா வெளியாக இருக்கிறார் போடுங்க யாரோடையும் போடுங்க பரவாயில்ல சில பள்ளி வாசல் அமைப்பு ஒவ்வொரு மாதிரி சில பள்ளி வாசல் ரொம்ப சின்னதா இருக்கும் சில நல்ல விசாலமா இருக்கும் சில பள்ளி வாசல் எல்லா இருக்கும் சில ஏற்பாடே இல்லை ஏற்பாடு இருக்கும் அனுபவிக்கவும் அமைப்பு மக்கள் இருக்கிறார்கள் சொல்லப்பட்ட மாதிரி கல்புகள் உழைப்பு செய்யப்படவில்லை மனிதன் நிலைமை அப்படியே கீழே வந்துடுவான் மனிதன் தண்ணியத்துக்குரிய மேலான சோழே சில பகுதியில் இவர் வீட்டுல இவர் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவரா இருப்பார் இவருக்கு சிலவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாய்லெட்டுக்கு போனா தான் போ இல்லாட்டி போவாது அவர் கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கொட்டிருந்தா சரி வராது வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நாங்க அப்படி நீண்ட காலமா இது பார்த்தா சில பகுதியில் கிராம பகுதிகளும் போனா விளங்குது டாய்லெட்டுக்கு ஒரு தொங்கல் பள்ளியின்னு ஒரு தொங்கல் காட்டுக்குள்ள டாய்லெட் காட்டை கண்டா காடை கண்டாலே இவருக்கு போவாரு கைலத்துக்குள்ள போறது எப்படி போனாலும் காடை கண்டாவே போகுதுக்குள்ளே எல்லாத்தையும் அமைச்சு நிற்கிறார் தண்ணியா வீட்டுக்குள்ள கைலத்துக்குள்ளே அவங்க பொதுவான அமைப்புல டெப் இருக்குது இது பார்த்தா தொங்கல்ல ஆற்று தண்ணி எடுக்கணும்னு செலப்பா இல்ல வாலியை தூக்கொண்டு போறாரு வாலிய தூய் கொண்டு அது வாலிய ஓட்ட நப்து தருப்பிய கிடைக்கு என்ன கிடைக்குது நப்சு தருவிய கிடைக்கு அப்பாவி மனுஷன் போறாரு வாலிய தூக்கி ஆற்று பேசு தண்ணி எடுத்துக்கொண்டு சில கிணத்துல எடுக்கணும் இவருக்கு தண்ணி எடுத்து பழக்கவும் இல்ல ரொம்ப சிரமப்பட்டு ஒரு தண்ணி எடுக்க பத்து நிமிஷம் போகுது ரொம்ப சிரமத்தோட தண்ணி எடுக்கிறார் அந்த தண்ணியை ஊற்றி நல்ல தண்ணி தேவை எத்தனையோ வாலி தண்ணி தேவை வெளிவாசல் பொறுத்த பக்கத்தாயிருக்கும் அல்லதான் இவருக்கு தேவையை பூர்த்தி செய்யணும் இப்ப அதுல போய் தேவையை பூர்த்தி செய்யறாரு அது ஆலா தவிர தொழில அமைப்பு ஒரு வித்தியாசமான அமைப்பு சாப்பாடு இவருக்கு டைமை சிங்கும் லோ சொல்றதோட நெற்றில சாப்பாடு அல்லது குப்பரால சாப்பாடு இருக்கும் இப்ப பார்த்தா அப்படி அமைப்பு இல்ல செல்நேரத்துல ஒரு மணி ரெண்டு மணி ஆகுது இன்னும் பால் சாப்பாடு இல்ல அல்லது இரவு சாப்பாடு நேரத்துக்கு இல்ல இவருக்கு பிடிக்காது இவருக்கு இறச்சி பிடிக்காது இவருக்கு மீன் மீன் என்ன துண்டு மீன் தான் சின்ன மீன் சரி வராது அப்படி பழகி இருக்கு மேலாண்றியல இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு சட்டமும் இவருக்கு தர்பியத்தாக அமைதி தர்பியத்தாக அமைதி சில பள்ளி வாக்கல்ல வசதியும் சரியான நெலும்பு ஆல தூக்கொண்டு போற நெலும் இவருக்கு சத்தம் கேட்காதே தூக்கம் போவார் தண்ணியத்துக்குரிய மேலாண் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக் கொண்டு போன இது ஒவ்வொன்றும் என்ன அமைது இவருடைய நட்புக்கு தருவியத்தான் இப்ப இந்த சூழல் இருந்து கொண்டு அல்லா குரான் அடித்த கேட்கிறார் இந்த சூழல் இருந்து கொண்டு கொண்டு குரான் அடித்த கேட்கிறார் இப்ப இவருக்கு தருபிய கிடைக்கும் இவர்கள் உள்ள பக்குவப்படுவது இவர்கள் விமான வளர்ச்சி தெரிய மேலா சோழே உந்தி சுபர் என்பதே பெரிய பாடு இப்ப இரவையில் இருந்து அல்லா திருநாளில் வடிக்கிறார் தண்ட நிலைமையை பத்தி கவலைப்படுறார் கல்வில நூறு வர வர இவர் எப்படியோ தொழில் யாவரும் செஞ்சார் இப்ப முடிவு செய்தார் இதுக்கு பின்னால் எந்த யாவரத்தை பிடித்தா அமைக்கும் இதுக்கு பின்னால் இந்த அறாமது உதவணும் யாவரும் கொஞ்சம் நடந்தாலும் பரவாயில்ல முடிவு செய்தார் இந்த கல்வில நூறு வருவதை தியாகத்தோடு கூட நடிக்க விளங்கிறார் எனவே வளர்ச்சியேற்படுது சாபாக்களுக்கு அப்படித்தானே சும்மா வெற்றி ஒரே இடத்துல இருப்பாட்டுக்கு ஆயிரத்தி இறங்க எவ்வளவு கஷ்டம் கண்டக்கூடிய யுத்தம் சாபாக்கள் ரொம்ப கஷ்டத்தோடு பெரிய பாரா கற்கள் ஒவ்வொரு சாபாக்க நீங்க தோன்று சொல்லி சில சகாபாக்கள் ரொம்ப கஷ்டம் பசி வயிற்றுல கல்ல கட்டி கொண்டு தந்தாதுல தோண்டியது நாங்க உங்களுக்கு வெற்றியா பத்தாக்கா உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்து பாரதீயம் உங்களோட சொல்றாங்க பாரதீயம் வெற்றி பெற்று விட்டது புதுனாய் புரிஞ்ச பசியில வயிற்றுல கல்ல கத்திருக்கிறோம் பெரிய தியாகத்தோட பசியில பட்டணியில புஜாகத்தி வைக்கிறாங்க அல்ல வெற்றியுடைய ஆயிரத்தி ஏழு அவங்களை ஆறுதல் படிக்கிறாங்க இப்படித்தான் இந்த அமைப்பு தான் புதிய முறையில தீர்மானம் படிக்க முயற்சியா படிக்க கிடைக்காது வருஷ கணக்கு படிச்சாலும் வளராது சொல்லுவாங்க ஆள்கள் இல்ல ஹராத்தை விடையில்லாது பாவத்தை விடையில்லாது அவர பாசி இவருக்கும் குரான் நிதி எல்லாம் தெரியும் இல்லாம குரானி இருக்கிறார் கொண்டாங்களோ நிச்சயமாக வெற்றி பெற்று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 சத்தியம் தெரியல்ல சொல்ற பானத்தின் மீது சத்தியமாக பூமி மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக சூரியன் மீது சந்திரன் மீது இரவின் மீது மகளின் மீது வானத்தின் மீது பூமியின் மீது ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீதும் சத்தியமாக இந்த ஏழின் மீது சத்தியமா அது அப்லாமன் சக்காக உள்ளத்தை சுத்திண்டி பெரிய வீட்டுல இருந்து கொண்டு கடையில இருந்து கொண்டு டைமுக்கு நல்லா திண்டுக்கொண்டு குடிச்சுக்கொண்டு தூங்கி கொண்டு ஏற்படாது ஒவ்வொரு கட்டத்திலையும் அங்க என்ன நடக்குது அல்லாத நெருக்க தடையு நக்சுக்கு மாற்றம் சேர்த்து கொண்டு அழிவது எல்லாம் சொல்றாங்களே நக்சுல ஒரு கால வச்சி அடுத்த அடுத்த சந்தேகமே இல்லை எனவே அந்த கண்ணியமான சோழலே தெரியார்களே அல்ல இந்த சமாளில தந்த ஒரு பெரிய முபாரகான ஹக்கான் ஒரு வேலை மேலான சோர்லே நாங்க யார் யாரெல்லாம் திருத்த நினைக்கிறோமோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்தோ அல்லது அவங்களுக்கு வேற அமைப்புலோ திருக்கையில ஒரே வழி அவரை வீட்டுல இருந்து வெளியாகும் வாங்க தீமான படிக்கணுமா திருத்தம் வரணுமா வெளியாகுங்க அதனாலதான் சொல்றேன் ஒரு மூணு நாள் வெளியாக ஒரு நாற்பது நாள் வெளியாக ஒரு நாலு மாசம் வெளியாக வசதிக்கு ஏற்ற மாதிரி வெளியாக கொஞ்சம் தியாகம் செய்யுங்க கொஞ்சம் முன்பின் வெளியா படிங்க திருத்தம் வரும் உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் சும்மா உடுப்படும் ஒவ்வொன்றா உங்களுக்கு நாங்க குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை விடுங்க ஆள் நம்பர் பத்தி ஒரு நம்பர் பட்டிய பத்தி அடுத்த நம்பர் அப்படி ஒரு நொம்பரும் இல்ல எல்லா நொம்பரையும் பார்த்தா களிமா என்றாங்க தொழுக என்றாங்க அதுல நாங்க எந்த கருத்து ஏற்பாடும் இல்ல பாவத்தை செய்யறதல்ல மேலான தவறு பாவத்தின் வெறுப்பு வரோருமே அப்பத்தானே பாவத்தை விடுவான் பாவத்துல வெறுப்பு இல்லாதவனுக்கு பாவத்துல இன்னும் கண்டுபிடிச்சிருக்கிற பாவத்தை விட பாவத்தை விடுவாங்க அவனுக்கு வீப்பு தன்மைப்படும் ரெண்ட செய்வாங்களா இல்லையா பிள்ளைகள விஷயத்திலேயே அந்த உம்மா பாப்பா முறையாக அந்த பிள்ளைகளை பாவத்திலே தடுக்க வளர்ந்துட்டாவ விடுபட்டு போராவிட்டு பாவத்துல வெறுப்பு தினால வெறுப்பு வந்து குடிச்சு இருந்தார் அல்லாத காலையில போனால் குடியில வெறுப்பு கொலை செஞ்சார் அல்லாட பாதையில போறார் வளர்ச்சி அதுல வெறுப்பு கை சேதப்படுறார் கண்ணீர் வடிக்கிறார் முந்தி நிறைய பாவம் செஞ்சவமே கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் எல்லா நிலைமையிலும் கவலைப்படுறார் அல்லா அந்த மனிதன் கவலையை கொண்டே எல்லா பாவங்களையும் இல்லாமா சௌ பாய் என்ன கை சேதப்படுவது கை சேதப்படுவது பாவத்தை நினைக்கிறேன் துனியத்துக்குரிய மேலான தொடரலே பெரியாரலே புகாரத்தான வேலை அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய யாருக்கிட்டே கல் எதிர்பார்க்கல எந்த பண்டும் எதிர்பார்க்க கூலி எதிர்பார்க்கா போ வராச்சி போக மாட்டோம் அல்ல வந்தவோ வர இல்லையோ எவ்வனோ அதை பத்தி எங்களுக்கு பக்தவங்களை பணம் காத்த பத்தி யோசனையில தேவை இல்லை எங்களுக்கு நாங்க சொல்லுவோம் அல்லா தருவார் அல்லா தந்துருக்குன்னா எடுத்துக்கொண்டு போவோம் இன்னமும் இன்னும் அல்லா தருவார் எூறு மடங்கு தருவோம் பத்து பல ஆய்வுகள் வந்துருக்கு அல்லாத செலவழித்தொடானே செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு செலவழிக்க அல்லா வளர்ச்சியை உண்டாக்குவார் உடலை செலவழிக்கிறோம் தியாகம் செய்யறோம் உடல் மாற்றல் திரமங்கள் என்னோட பணங்களை செலவழிக்கிறோம் அல்லா பழக்கத்தை செலவழிச்சி மாற்ற போறாங்க கனடாவுக்கு அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நாலு மாசம் போறேன்னா ஒன்றே தள்ளி செலவழிக்கும் இன்றைக்கு அல்லாட பாதையில இந்த தாவத்துடைய தகுதியுடைய உழைப்பு காவிரி பணம் செலவழிக்கப்படக்கூடிய மாதிரி முழு துணியாலையும் எங்கேயும் செலவழிக்கப்பட்டது எந்த இயக்கத்திலையும் கிடையாது யோசிச்சு பாருங்களேன் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு மாசம் உள்ளவங்க பஜார்ல பல பல அமைப்பு உள்ளவங்க இருக்கிறாங்க லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்ப இவர் ஒரு மாசம் குடும்பத்துக்கு அவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்குது அங்க ஏற்பாடு செய்யணும் அடுத்தது அல்லாட பாதையில வரது மூணையும் பார்க்கணும் மூணு அடிப்படையில வெள்ளி ரங்கத்தை பார்த்தது ஒரு ஜமாத்ல ஒரு சில்லாவுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கேற்ப சொல்லி ரே ஜமாத் இந்த ஜூன் ஜூலை ஜூலை இந்த ரெண்டு மாதத்துல நாலாயிரம் பேர் பக்தர்கள் வெளியாக இருக்கிறார் எங்க பார்த்தாலும் ஜமா இடமில்ல ஏரியா பொறுப்புக்கார கூட்டு குடிச்சுட்டு எங்கியத்துக்குரிய மேலான சோழலே எவ்வளவு பணம் அப்படி பார்த்தா ஒருவர் வடையாவரம் செய்றவர் வந்திருந்தார் ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கிறார் வடை பொறிச்சு விட்டு எழுநூறு ரூபாய் நாற்பது நாள் வந்துருக்கிறார் எழுநூறு ரூபா எவ்வளவு எடுத்துக்கொண்டு வந்திருப்பார் எவ்வளவு விட்டு குடுத்துட்டு வந்திருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரா பாருங்க இது லோக்கல்லாக்குள்ள ஊர்களுக்கு ஏற்பாடுகள் வருவாத வேற எங்க இருந்தும் சிந்தனைக்கு படாத மேலாண்மை சோர்லை எங்களோட மூளை பாதித்தீங்களை கண்ணியமான சோழர்களே அல்லா வாக்களிச்சிருக்கிறான் சஹா பாக்கள் கொடுத்தாங்க கொடுத்து குடுத்து பிச்சைக்கார மௌசாபம் அந்த தகு பக்கத்துக்கு தீக்கிறது எல்லாரும் நாலு கடைக்கு சொந்தக்காரா இருந்தாங்க எல்லாத்தையும் அல்லாட வழியில செலவழித்தாங்க அல்லா ஜனாதிபதியாக்கிதான் சும்மா மௌசாக இல்ல பெரிய பெரிய சஹாபாக்கள் மயங்கி விழுந்து கொண்டிருந்தவங்க பற்றியில பட்டணி இருந்தா எல்லாமே போன்றவங்களுக்கு அவங்கள்ட்டா நீ முந்தி எப்படி இருந்தாய் பட்டியல மயங்கி விழுந்து கொண்டிருந்தாய் சாப்பிட வழி இல்லாம இருந்தாய் இன்றைக்கு கிட்டான் துணியால மூக்கு துணக்கிறாய் அந்த சென்னா நீ முந்தி எப்படி இருந்தா இன்றைக்கு எப்படி சத்தியமா குரான் சொல் உடல் பொருளை வாக்குறுதி வாக்களிக்க நீங்களும் அல்லாட உதவியை பாருங்க நான் நாங்களுக்கு சொல்றோம் எல்லாம் தான் வெளியாக போவாதீங்க நோய் கொண்டாட்ட சொல்ற என்ன பத்திரிக்கை நோயாளியா இருக்கிறீங்க வாப்பா உங்களுக்கு தோம் இல்ல உங்களுக்கு சுழல் உங்களுக்கு பிரஷர் சும்மா அலத்திக்கொள்ளாம இருக்கீங்க வாப்பா இல்ல நான் போவோம் அவருக்கு அவர் இன்பம் கற்றுக் கொண்டிருக்கிறார் உதவியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மறக்க தாங்க ீங்களை வெளிப்படுத்தோம் சொல்லக்கூடியவங்க இன்னும் சொல்லுங்க நான் டை பண்றேன் இந்த வரக்கூடிய கிளமையில இந்த போறதுக்கு நான் முயற்சி பத்தாம் தேதியோ போற ஜமாத்தான் போறதுக்கு முயற்சி திருமணம் செய்வாங்க அல்லாஹால போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுப்பானா அல்லா எதுவும் செய்வான் மேலான்னு சொல்லுங்க இன்னும் தைரியப்படுங்க வேற யார் தயாராக பூர்த்தியான ஜமாத்த சொல்லுங்க கொஞ்சம் பேர் மாசா அல்ல அல்லாங்க இந்த வாலிபடங்கள் அந்த வாழ்க்கையில சீராய் கொடுப்பானா தைரியப்படங்க மேலான வாழ்க்கையில சிறந்த காலம் தான் சந்தேகமில்லா கபூர் செய்வானா எழுதுங்க மேலான சோல்லை அல்லா திரும்ப செய்வான் ரொம்ப ஆசாரத்தோட இருக்கிறீங்க தேவையோட இருக்கிறீங்க அல்ல உங்களோட வாழ்க்கையில வரக்கத்தாக்கி வைப்பான் நாளைக்கு நாற்பது நாளைக்கு சொல்லுங்க நாலு மாசமும் நாற்பது நாலு வசதி மாதிரி சொல்லுங்க சால் நான் ஒரு முயற்சி முயற்சியோடு செய்யறேன் அல்லாஹா போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பானா எங்கட இம்மத் எங்கட துவா எங்கட முயற்சியை அல்லா உதவி செய்வா அல்லாட கைகளுக்கு எல்லா உதவி செய்யாதான் கோவை எல்லாரு கோவையிலாது என்ன பெரிய ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் அல்லாத்தும் உதவி செய்வான் போடு மேலா சொல்ல மக்கள் ரொம்ப கஷ்டங்களோட அல்லாட வீடு பாடுபடுறாங்க அல்லா திரும்ப செய்வா நாங்க ஜமாத்ல அந்த கம்பியாக போயிட்டு இருந்தோம் அந்த பகுதியில் மக்கள் மூணு நாள் போகிறதுக்கு ஜமாத் போகிறதுக்கு வந்திருந்தாங்க எந்த அளவு வந்திருந்தாங்க எவ்வளவு கஷ்டவாதிகள் என்றா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருந்தாங்க ஏனண்டா பஸ் கொடுத்த கல்லூ இல்லை அந்த நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பஸ்ல வாரத்துக்கு வசதி வீட்டுல வளர்க்கக்கூடிய கோழியை வித்து அவங்க அந்த கள்ளியை எடுத்து நாள் கழிச்சு மூணு நாள் வந்து மாவு தான் சாப்பிடுறான் கோதுமையை பவுடர் பண்ணி அதைத்தான் சுடு தண்ணியில போட்டு அதை சமைச்சு சாப்பிடுறாங்க அதுதான் சாப்பாடு கரையொண்டு ஏற்பாடுகள் இல்லை அப்படி கூட ஒரு கீரை அவிச்சு எடுத்துக்கொள்றாங்க அதுக்கு உப்பு புளி ஒன்றுமே இல்லை மேலான சௌரே ஒ ஒவ்வொருத்தரும் மூணு நாள் கரைச்சிடத்துக்கு போறதுக்கு எந்த அளவு மாவு தேவையோ அந்த மாவு எடுத்துக்கொண்டு வந்து கண்ட ஒரு மூலையில பெரிய போகிறத அதுல எல்லாம் அவங்க அவங்களோட மாவை கொண்டாந்து போடுறாங்க சிரமத்துக்கு ஒரு மூணு நாலு பேர் போட்டாங்க அவங்க அந்த மாவு எடுத்து எவ்வளவு சிரமத்தோட சில்ல ஜமாத்தும் நடந்து போற ஜமாத் தான் எத தள்ளி இல்லை அல்லாத நேரடியான உதவிய பாக்குறான் அல்லாத நேரடியான உதவி சில விஷயங்கள் அந்த இதுவள சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க அதனால அல்லாத கராமத்துக்கு அங்க உள்ள அல்ல சொல்லு தண்ணி இல்லாத வசி போன வெளியாகுமா பைசியா ஒன்றுமில்ல சாப்பிட ஒன்றுமே இல்லை பொறுப்பா இருந்தவர் சொல்றார் அது தண்ணி ஓடின பகுதி தண்ணியே இல்லை தோண்டுங்க அமித்ஷா கேட்பாங்க நம்பிக்கையோட தண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்லி அல்லா உதவி செய்யக்கூடிய அல்ல செயலுமா அல்ல எவ்வளவு உதவி செஞ்சுக்கிறான் சாபாக்கள் வரலாறு தோண்டினா மீன் எப்படி வரும் வரும் அல்லாக்கும் வரவேல நிறைய அல்லாடு உதவியை பார்க்கிறாங்க இதெல்லாம் சொல்றது ஒரே இல்லை ஏன்னா மக்களுக்கு கீழே நிக்காது மீமான் இந்த அல்லாடு உதவியை பார்க்கிற பக்குவம் இன்றைக்கு நாங்க தொழிறாட்களை நாற்பது வருஷம் தொழுக அந்த அல்லாட நல்லடியார்களை அது நடக்கல என்றே அதை தான் கதை என்ன நாங்க இன்னும் அனுபவிக்க எங்களுக்கு அந்த ருசிப்பாடை இல்லை அதனால அதனால மேல அவங்க சொல்லி அல்லாட உதவியில மக்கள் பாக்குறாங்க சொல்லுங்கலாம் அல்லாட உதவி கட்டாயம் வரும் வேற யார் தயாராச்சும் எங்கடைய ஜமாத்லாம் பதினெட்டாம் தேதி போகுது இந்த மாற்றம் அதுல ஒருத்தியவங்க எங்கடைய ஜமாத்தோட பொறுத்த இன்சார்லாம் ரொம்ப சிறப்பா bundle bundle vaanga munduvaanga adhu konjam engalukku ipo aarambathe po kashtam naama konjam thunangi konjam porthu thayar aa maadhathurai avaru paadhi kinnaala 15th date kinnaala po thayar endru solal kudiyom apdi nee kollunga inshaallah yaar thayar aagirir yaar kelum inshaallah neey tholu la pergalai kuduthtaanga mashallah thair engaley oru tha varonnu illa mundi kooralo sirappu thaan allah kabul sevana அடுத்ததுல குறைஞ்ச விஷயம் ஒரு மூணு நாள் மாசம் நாள் போகணும் மேலான சோநிலை எல்லாரும் எழுபா திரும்ப செய்வார் மூணு நாள் இந்த மாதம் வசதியான ஒரு கிழமை எல்லாரும் அந்த பக்கம் வலது பக்கம் மலது பக்கம் அல்லா திரும்ப செய்வார் மூணு நாள் மூணு மூணு நாள் சூற பகுதியும் அல்லா உதவி செய்வார் நாளைக்கு மூணு நாள் மூணு நாள் தயார் இஞ்சாலல்லாஹு ரஹ்மத்துஹு வபரக்காத்துஹு கைய மேல உங்க மேல ஆச்சு நான் குறஞ்சது ஆல் செய்வோம் வீக்கெடு செய்வோம் அல்லாஹ்ட பாதையில போறதனால என்னோட உடല് பொருளே செலவழிக்கிறோம் அல்லாஹ்ட பாதையில பள்ளியில வாச்சு பள்ளிவாசல்ல போய் தங்குறோம் இமாம் ஜமாத்தோட தொழக்கடைச்சோம் ஆ கொஞ்சம் தஹஜ்ஜத்தும் கிடச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா தொழக்கடைச்சோம் நன்மை தானே பாவம் இல்ல இதுல ஒன்று தவறா எல்லா நன்மை</ul></ul>நன்மை பயனங்கள் செய்றோம் பயனங்களல துஆ কবூல் செய்யப்படவே இல்ல ஹதீஸ்ல வந்திருக்கு பயணம் செய்ய அல்லா சுகம் தருவான் என்றாக உடலுக்கு ராகத்து கிடைக்கும் கிளைமேட் ஒவ்வொரு மாதிரி துணியா கிடைக்கும் அது எப்படியும் கிடைக்கும் கிடைக்கும் உறுதியா சுத்தி பார்க்கிறது நோக்கம் அது எப்படியும் கிடைக்கும் ஏதாவது விளங்கிக் கொள்ள நன்மையான காரியத்தை உள்ள மக்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் அவங்களோட தலாம் சொல்ல கிடைக்கும் ஒரு முஸ்லிம காத்து திருச்சியதே சதாக்காய் நினைவு பெரியவங்களே தானே காத்து திருச்சி விடுகிறோம் அவள அவ தான் கேட்டுகள் எழுதிக்கு வாங்கிச்சால் அவளுக்கு கடைசியாட்டு நேரங்கள் கொஞ்சம் கூட போனாலும் நன்னையில கழுவி நாளைக்கு ஒரு நாள் ஞ ஞாயிற்றுக்கிழமை செத்த நாள் அது ஒரு நாள் யார் ஒரே ஒரு நாளை ஒரு நாள் எங்களோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கலந்து பக்கத்து ஊர்ல முயற்சிழக்கு போறோம் சொல்லுங்க நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு காலையில போலையில விஷயம் பிடிச்ச உடனே வந்துருவோம் ஒரு நாளைக்கு போறாங்க ஒரு நாள் தியாகம் அல்லா உயர் சிவா சொல்லுங்க நாளைக்கு ஒரு நாள் தியாகம் ஒரு ஆள் தயாராகிட்டா எழுங்க ஒரு பத்து பேர் சொல்லுங்க குறைஞ்சாலும் ஒரு பத்து பேர் மாசால ரெண்டாவது ஆள் தயாராகிட்டார் அடுத்த சொல்லுங்க அல்லாஹால மாசால நாலாவது அஞ்சாவது மாசால் ஆறு ஏழாவது மாசாலு ஒன்பது மாசாலு இன்னும் சொல்லுங்களுடைய முயற்சி எல்லாம் பொருந்திக்கொள்றான் பெரிய நன்மை இருக்கு வாலிபருடைய முயற்சி வெற்றிப்பான நன்மை அல்லா திரும்ப செய்வான் வேற சொல்லுங்க வேற ஒரு நாள் நாளை ஒரு நாள் பத்து சரியா அவங்க கொஞ்சம் அந்த பக்கம் பேர்ல இன்னும் சொல்லுங்க அவர் அவங்களே அங்கே வாங்க வாங்க பைரவன் ஒருநாள் அல்லாஹ் கபூத் சேவானா அல்லாஹ் கிருபை சேவானா வேற யாருக்காக நிய்யத் இருந்தா நீயது உள்ளங்க சலமாக அல்லாஹ் தம்மை தேற வைக்கிறார் வேற யாருக்காக இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூத் சேவானா அல்லாஹ் கபூத் சேவானா சொல்லுங்க மேலான் ஒருநாள் நாளை உடநாள் ஒருநாள் 24 மணி நேரம் இல்ல கொஞ்ச நேரம் பூர்த்தியான நாள் இல்ல அது காலையில போய் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நீல்தியோற வந்தரே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபை சேவா வேற யாருக்க நிய்யத் இருக்கே வேற என்ன வேற யாருக்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி சேவா வேற யாரு கேளு கபூல் செய்வான் கொஞ்சம் உழைப்பு செய்யல மேலானது பக்கத்து ஊர்களுக்கு போயிட்டு ஒரு முயற்சியோடு செஞ்சிட்டு முயற்சி முடிச்சுட்டு வருவோம் يري هاركاو دمية تركيلا انشاءاللو هاركو انشاءاللو اكاركو سيارة واندا هنگا فورا انسولي بلنكي قوليلو اولا سيندو قوليلو ميشيوما انشاءاللو اللهم ميشيوان حمدًا كثيرًا طيبًا مباركًا شوه على كل حال اللهم صلِّ على تقناء محمدٍ وعلى آله وصحبه وسلم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المشاكين يا جلال الذكر يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا تقبل منا انك انت السميع العليم اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن سهلا اذا شئت ربي يسر ولا تعسر وتمم بالخير شكرا كثير ولا تؤخر وتتم بالخير يا الله طاب عليها الله குற்றவாளிகள் அல்ல பாவிகள் தவறுகள் செய்திருக்கிறோம் நடந்திருக்கிறது தவறுகள் நடந்திருக்கிறது பாவிகள் வந்து சேர்ந்து கையெழுந்திருக்கிறாரியா அல்ல உன்னுடைய மாளிகையில உன்னுடைய மேலான பள்ளி வாசல்ல உன்னுடைய தீனை பற்றி உதாக்கராக செய்து விட்டு உடைய தீனுக்காக அலைந்து திரும்பி விட்டு கையேந்தி கேட்கிறோம்யா அல்லா மன்னிப்பு கூடியவனியா அல்ல மன்னிப்பா விரும்புறவனியா அல்ல எங்களை விட பாவிகளை மன்னிச்சிருக்கிறாயா அல்ல இறக்கம் உள்ளவன்யா அல்லா நீ ரொம்ப அன்புள்ளவன் யா அல்ல நிறைய நியமத்து செய்திருக்கிறாயா அல்ல எவ்வளோ பாக்கியங்களை கண்டிருக்கிறாயா அல்ல நாங்க நன்றி கெட்டவர்களா அல்லத்து நாங்க நன்றி கெட்டவர்களா நடக்கிறோமா அல்லா மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோயா அல்லா எங்களைய மன்னிச்சு விடயா அல்லா யா அல்ல கண்டித்து விடாதையா அல்லா இறக்கம் உள்ளவனியா அல்லாஹ் நீ விரும்ப கூடிய முறையில வாழ உதவி செய்யா அல்லாஹ் நீ பாக்கிய விரும்ப கூடிய அமைப்புல கழிக்க எனக்கு அவர்களுக்கு எல்லா வயதையும் உதவி செய்ய கபர்களை வெளிச்சமாக்கு அவர்கள் இல்லை என்றால் நாங்களும் இல்லையா அல்ல தாய் தந்தர்களை கொண்டுதான் எங்க எல்லா சேவைகளை தாய் தந்தர்கள் ஆசியத்தை முடிவுகளை நல்லதாக்கியாக்கையா அல்லா எங்கட மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சையா அல்லா எங்க எங்களுக்கு நிறைய உதவிகள் சீராங்கயா அல்ல அவர்கள் மீது திருமண செய்வாய் திருமண செய்வாய நிலைமைகளை சீராக்கியா அல்லத்தை யா அல்லாஹ் உள்ளங்களே சீராக்க يا அல்லாஹ் எங்கள ஹயாத்தோட இருக்க கூடிய சகோதர சகோதரர்கள் தாயித் தெந்து ஹிதாயத் குடியே يا அல்லாஹ் ஹல்புகளோட கையில் இரு يا அல்லாஹ் உள்ளங்களே உனக்கு தான் மாத்தيل يا அல்லாஹ் யாரால யாருடைய உள்ளத்தை மாத்த ஏல يا அல்லாஹ் ஹல்புகளோட சொந்தக்காரன் நீ يا அல்லாஹ் வக்கலிபுல் குலூப் يا அல்லாஹ் திருப்புறவனியா அல்ல மாற்றக்கூடியவனையா அல்ல உள்ளங்களை மாற்றி விடுவாயா இதாயத்தை ஆம் ஆகுவாயா பாத்தியை யா அல்ல என்னோட பிள்ளைகள் தந்த செல்வங்கள் யா அல்ல பிள்ளைகளை தப்புவாவுடைய பிள்ளைகள் ஆக்குவையா அல்ல ஆலி ஆலப் லயராதியா அல்லாஹ் அந்த புள்ளே யா அல்லாஹ் உனக்கு விரும்பக்கூடிய புள்ளே லயாதியா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னோட தீனுகால கபூல் செய் ரஹ்மானே இந்த லட்சே அந்த புள்ளேளை கொண்டு நாங்க प्रयोजन படவும் முடியாது இல்லயா அல்லாஹ் உன்னோட தீன் ஆயதா ஒனே யா அல்லாஹ் உன்னோட கலிமாவ இந்த உலகத்துல மேலவங்கাইয়া அல்லாஹ் அது எங்களோட ஈதேத்துக்கு காரணமா ஆமே யா அல்லாஹ் எங்களோட புள்ளேகளை கொண்டு உன்னோட கலிமாவ இந்த உலகத்துல மேலவங்க வைபாயாக தீனுக கபூல் செய்வாயாக அந்த புள்ளேளுக்கு இகலாத்தின் نتیவா குவாயாக இஸ்திகாவத் نتیவா குவாயாக தக்குவாவுடைய பிள்ளை ஆகையா அல்ல தாய் வழிபடக்கூடிய சந்தோஷப்படுத்த பிள்ளை அல்ல நிலைமைகள் எல்லாம் தெரியுமே தனிப்பட்ட ரகசியங்கள் அறிந்தவன் நீட்டான வரைவான விஷயம் எல்லாம் எதிர்பார்த்த அல்லையா அல்ல உனையை நம்பித்தான் மக்கள் பாடுபடுகிறார்கள் உனக்கு கிட்டத்தான் கூடிய யா அல்ல அவங்க காரியத்திற்கு நீ பொறுப்பு பாடுத்துள அவரு காரியங்களை நடத்தியா பூர்த்தியாக நோயாளிகள் ஈடுபடுகிறார்களா நோய்களோடு எத்தனையோ கஷ்டத்தலோடு மக்களோடு தீவு காவி அடைகிறார்கள் எத்தனையோ நோய்களோடு சுத்துகிறார்களே பாக்க பருதாபதி மன்னிப்பை தேடி அடைகிறார்கள் உன்னுடைய மன்னிப்பை தேடி அடைகிறார்கள் காட்டுவாயா அவங்க பாவங்களை என்னென்ன கட்டங்களோடு பாடுபடுகிறார்களோ அவர்களை கபூல் செய்வாயா கூடிய கூடிய எத்தனையோ பேர் குடும்ப பிரச்சனைகளோடு பாடுபடுகிறார்கள் குடும்பங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு மத்தியில உடனடி அழைத்து செய்கிறாரையா எத்தனையோ பேர் தொழில் பிரச்சனைகளோடு பாடுபடுகிறேன் அதை நீக்கியா மனைவி மக்கள் குடும்பங்களையும் எங்கள கருத்துக்கே நீயே पायाம எங்கள வலிலேங்களை வழிநடத்துவாயாக நீருடைய வலிலே வழிநடத்துயா அல்லாஹ் உன்னையே வணங்கபடுதயா அல்லாஹ் எங்கள குடும்பத்துக்கு நீதான் உன்னையே வணங்கபடுதونو எங்கள மனைவி மக்களுக்கே எங்கள சொந்தகாரர்களுக்கு எங்கள எங்கள கூட்டாணிமார்கள் நண்பர்களுக்கு உன்னையே உன்னையே வணங்கபடுதயா அல்லாஹ் வாத்துரா வணங்கபடுதயா அல்லாஹ் எங்கள ஊர் மக்களுக்கே வணங்கபடுதயா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களையால வணங்கபடுதே ஏலா யா அல்லாஹ் நீ வணங்கபடுறவன் யா அல்லாஹ் எங்கள ஊர் மக்களுக்கே உன்னையே வணங்கபடுதயா அல்லாஹ் எங்கள மால்லா வாசியலுக்கு வணங்கபடுதயா அல்லாஹ் யா அல்லாஹ் நீயே قلபுகளே தரந்து ودியா அல்லாஹ் அலைவீரோ திருவீரோ மக்களுடைய காதருகி போறோம் கால் வார்த்தைகளை சொல்றோம் ஆனால் பல்புகளோட கில்லையா அல்லாஹ் قلبلا மாத்தைய உணரட்டயா அல்லாஹ் ஹிதாயத்தி குடுயா அல்லாஹ் ஹிதாயத்தி ஆமாபியா அல்லாஹ் வார்த்தைகளை அழிச்சு ودியா அல்லாஹ் يا الله கிருபை செய்வாயா பலகேடகள் ரொம்ப வேமா பரவி கொண்டிருக்கிறதுயா அல்லாஹ் எங்களோட மனை மக்கள் குடும்பங்களை பலகேடகள் இருந்து பாதுகாப்பயா இத்தனை நாள் பயங்கரமா பரவி கொண்டிருக்கிறதுயா அல்லாஹ் எங்களோட மனை மக்கள் குடும்பங்களை உலக முஸ்லிமளே பாதுகாப்பாயா பெண்களுடைய பாதுகாப்பாயா உலகத்திலே பெண்களுடைய பயங்கரமான கவலைகளை நீக்கியா தெரிய சந்தோஷமா என்ன தொழில் வியாபாரங்களை மறக்களை பாதுகாப்பாயா ஹராமான வியாபாரங்கள் பாதுகாப்பாயா ஹராம் பயங்கரமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறதா நோய்களை நேசாக்குவையா கல்முலை நோய் இருக்கிறது கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது மற்றவர்களை தாழ்வாக நினைக்கக்கூடிய தன்மை மற்றவருடையா இந்த நோய்கள் சுத்தமான வெளிச்சத்தோடு உடனே சந்திக்க தெளிவான உள்ளத்தோடு சந்திக்கவும் அதுக்கு நீ திரும்ப செய்வாயா ஏ அல்லா ஏ அல்லா எங்கள் அனைவருடைய முடிவும் உன்னுடைய கையில் இருக்கிறது யாரு ியால்ல சந்தோஷமான மௌத்தில சொக்கத்தை அந்த கூட்டத்தில் எங்கரையும் சேர்த்துக் கொள்வாயா நல்ல தண்டனை விட்டு பாதுகாப்பாய் கடைசி வார்த்தை ஆக வேண்டும் இந்த பூமிக்கு மேலே உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் நீ எங்களை பூமிக்கு கீழே சந்தோஷப்படுத்துவாய் வாழைப்பாயாக ஒவ்வொரு முஸ்லிமை தாயாக ஆக்கி ஒவ்வொரு ஆண் பெண்ணை தாயியாகக்குவாயா இந்த அவற்றுடைய உழைப்பின் பொறுமதியை விளங்கப்படுத்துவாயா மக்கை மேலோங்கவையா உலகத்திலே இஸ்ராக்கையும் முஸ்லீம்களை மேலோங்க வைப்பாயாத்திரங்களை சுக்கு நூறாக்குவாயா அவர்களிடக்கூடிய சதிகளை அவர்களுக்கே திருப்பி விடுவாயா நீ முஸ்லீம்களுடைய எங்களுக்கு ரப்பு வேற ரப்பு இல்லையா அல்ல எங்களுக்கு வேற யாரும் உதவி செய்ய இல்லையா அல்ல நீங்களுக்கு உதவி செய்வாயாக உதவி செய்வாயாக முஸ்லீங்களை உனக்காவே உனக்காவே ஏற்றிப்படுகிறோம் உனக்காவது உடலை பொருளை செலவழிக்கிறோம் உனக்காவே சிரமத்தை எத்தனையோ நோயாளிகள் நோய்களோடு பாடுபடுகிறார்கள் நல்லதை செய்வாயா நல்லதோ அதை துனியால மகரத்தே தருவாயா 얘들에게 கெதிதியோ அதை துனியா ஆகரத்தே இருந்து பாதுகாப்பாயா துவாத்திலே கபூசியாயா உனகாயின் ஜோன்டு சேரதோ உனகாயடி பிரிவீரோங்களை பொறுத்துக் கொள்வாயா ரப்பனா ரபி ரஹ்மனா கமா ரபியாலி ஸகீரா சல்லி அலா நபியி வமீ வாலி வஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹி ஹ